வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து செய்தி சேவை டிசம்பர் இருபத்தி இரண்டு மார்கழி மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே கஜா புயலால் பாதிப்படைந்த மக்கள் மின்சாரம் வழங்காததை கண்டித்து செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெய்வேலி என்எல்சி மூன்றாவது சுரங்க விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தற்பொழுது மக்கும் பிளாஸ்டிக்கில் வரும் பால் தயிர் எண்ணெய் பொருட்கள் மருத்துவப் பொருட்கள் பயன்பாட்டில் இருக்கும் அதேவேளையில் மக்காத பிளாஸ்டிக் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் அரசு துறைகளில் கூட சனல் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஃபைல்கள் தான் தேதியிலிருந்து புழக்கத்திற்கு வருகிறது தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் சென்னையில் செயல்படும் பிரபலமான முதலுதவி பயிற்சி பெயரில் போலியாக சான்றிதழ்களை விநியோகித்ததாக விரிவுரையாளர் சூரிய நாராயணனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் விவசாய நிலங்கள் வழியே மின்கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளின் ஐந்தாவது நாள் காத்திருப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக திருப்பூர் மாவட்ட உழவர் சந்தைகளில் ஒருநாள் விற்பனை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி பதினேழில் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் வரை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினேழில் ஆயிரத்தி எட்நூறு முதல் இரண்டாயிரம் வரை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரணய கழக உற்சவத்தையொட்டி இன்று நடைபெற இருந்த பவுர்ணமி கருட சேவை உற்சவம் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஒடிசாவில் பரதீப் நகரிலிருந்து ஆந்திர மாநிலம் வழியாக தெலுங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத் வரை பூமிக்கடையில் பெட்ரோலிய பொருட்களை கொண்டு செல்லும் வகையில் குழாய்கள் அமைக்கப்பட உள்ளன கேரளாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது போதைப் பொருட்களை விற்பனை செய்ய முயற்சிப்பதாக கொச்சியிலிருந்து ஐந்து கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் சென்னையைச் சேர்ந்த நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் செலவினத்தை மேற்கொள்ள வசதியாக இரண்டாம் கட்ட துணை மானிய கோரிக்கை மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயில் அமைந்துள்ள பத்தனம் திட்டாவில் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் நாட்டிலுள்ள அனைத்து கணினிகளும் மத்திய அரசு தனது கண்காணிப்பின் கீழ் கொண்டு வந்துள்ளது அரசின் பத்து விசாரணை அமைப்புகளுக்கு ஒத்துழைக்க மறுப்புவர்களுக்கு ஏழு ஆண்டு சிறையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அயல் செய்திகள் மெக்சிகோ தடுப்பு சுவர் ஐநூற்று கோடி டாலர் நிதி ஒதுக்கீட்டுக்கு அமெரிக்க பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது சிரியாவிலிருந்து அமெரிக்க படைகளுக்கு திரும்பப் பெறப்போகிறோம் என்ற ட்ரம்பின் அறிவிப்பு உலக அரங்கில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தும் வகையில் பயங்கரவாதிகள் உருவாகியுள்ள சுரங்க அனைத்தும் கண்டறியப்பட்டு அழிக்கப்படும் என்று அந்நாட்டு இராணுவம் கூறியுள்ளது செக் குடியரசின் கர்வினா நகரிலுள்ள நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஐந்து பேர் பலியாகியுள்ளதோடு 10 பேர் வரை படுகாயம் அடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன சிரியாவிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்ப பெற்று அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டதன் எதிரொலியாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் மேட்டிஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் டைம்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட உலகின் இருபத்தி ஐந்து சிறந்த இளைஞர்கள் பட்டியலில் மூன்று இந்திய வம்சாவளியினர் இடம்பெற்றுள்ளனர் வணிக செய்திகள் 99 சதவீத பொருட்கள் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியின் கீழ் கொண்டுவர தேவையான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் திருப்பதி அருகே ஆயிரம் ஏக்கரில் புதிதாக சிலிகான் நகரம் உருவாக்கப்படும் இப்பகுதி நெல்லூர் திருப்பதி சென்னையை இணைக்கும் நாட்டின் புதிய தொழில் நகரமாக அமைக்கப்படும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார் வங்கிகள் மொபைல் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் ஆதார் எண்ணை கேட்டு கட்டாயப்படுத்தினால் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் மற்றும் ஊழியருக்கு மூன்று முதல் பத்து ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்க சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது வழிகாட்டியாய் இருந்த இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ளினை என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் விளையாட்டு செய்திகள் இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளர்களை மட்டும் உற்பத்தி செய்யவில்லை தரமான வேகப்பந்து வீச்சாளர்களையும் உற்பத்தி செய்வதாக முன்னாள் ஆசி வேகப்பந்து வீச்சு லெஜெண்ட் டெனிஸ் வில்லி தெரிவித்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையை நிர்வகிப்பதற்காக இடைக்கால குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக புதிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் தெரிவித்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடும் போது இலங்கை வீரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது ஆறு வீரர்கள் காயமடைந்தனர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் மண்ணில் விளையாடும் என்று பி சிபி அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் சர்வதேச கால்பந்து சம்மேளனம் அணிகளின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது இதில் பெல்ஜியம் அணி முதலிடத்தை பிடித்தது பார்சலோனா கார்பந்து குழுவுக்காக கடந்த பருவத்தில் அறுபத்தி எட்டு போட்டிகளில் முப்பத்தி நான்கு கோல்கள் அடித்த நட்சத்திர ஆட்டக்காரர் லயன்ஸ் மிஸ்லி ஐந்தாவது முறையாக தங்க காலனி விருதை தட்டிச் சென்றுள்ளார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கும் பேட்ட படம் பொங்கல் தினத்தன்று வெளியாகவிருக்கும் நிலையில் பேட்ட படத்தின் தணிகை குழு சான்றிதழை படக்குழு வெளியிட்டுள்ளது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிற்கும் இந்த படத்திற்கு யுஏ சான்றிதழ் கிடைத்துள்ளது சுந்தரபாண்டியன் படத்தில் இணைந்த சசிகுமாரும் இயக்குநர் எஸ் ஆர் பிரபாகரனும் மீண்டும் ஒரு படத்தில் இணைந்திருக்கிறார்கள் மலையாளத்தில் நடிகர் விஜய் சேதுபதி முதன் முதலாக அறிமுகமாக இருக்கும் படத்திற்கு மார்க்கோனி மத்தாய் என டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்